உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொருத்து காரணம் சொல்லி ஏட்டும் போட்டவனும் பிரயோஜனம் அவன் தான் அச்சாணி ஏன் சாமி அவர் மட்டும் உங்களுக்கு என்ன அகுது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொருத்து நீ அந்த இடத்துல விவசாயம் பண்றதுக்கோ போய் உழவால முடியுமாடா ஒரு நிமிஷம் செய்ய முடியுமா முடியாது டேபிள் உட்காந்துட்டு பயில் பார்க்க தான் ஒன்னால முடியுது உன்னால செய்ய முடியாதெல்லாம் செய்து கொண்டாந்து நெல்லா தர்றான்பா கரும்பா தர்றான்பா அது ஆற்றாது எழுவார் எல்லாம் பொருதுண்டு வாழ்வாரியே வாழ்வார் ஏன் சாமி நாங்கெல்லாம் வாழ்லிய தொழுதுண்டு பெண் சொல்லுவோம் சம்பளம் வாங்குறீங்க ஒன்னாந்தேதி கொடுத்துட்டாங்க இப்ப மத்திய சர்க்கார்னு வச்சு இங்க ஏற்ற போறாங்க பத்து லட்சம் வாங்குறீங்க பத்து கோடி நல்ல அரிசி கிடைக்கும் அதிகம் தான் நல்லா இருக்கும் பரவாயில்ல குடும்பம் மற்றெல்லாம் தொழுதும்னு பின் சொல்வார் போச்சு அந்த விவசாயம் போயிட்டது இந்திய நாட்டுக்கு நீ சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியலையே தண்ணி இல்லையே இருக்கிற நிலமும் போயிட்டுது எரு போட்டு போட்டு உரம் போட்டு போட்டு நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்திபர சித்தாந்த சாத்திரம் அது என்ன நிலம் என்ன பண்ணுது நம்செயலற்றி இந்த நாமற்ற பெண் ஒண்ணு சத்தே இல்லை என்ன பண்ணும்பாவும் பொன் போட்டா பொன் விளையாருலாம் போட்டுட்டீங்க போட்டு போட்டு சாரத்தை வாங்கிட்டீங்க இப்ப என்ன சக்கையா இருக்கு தண்ணியும் இல்லை நிலத்தினுடைய நிலையும் போயிட்டுது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மாடுகிறதோ அல்லது எல்லாம் கூட்டி ஏர் போட்டுறதெல்லாம் கிடையாது அப்படி ஒரு பாட்டு கூட நல்ல பாட்டு நல்ல பாட்டு நான் சொல்லியிருப்பேன் ஏறு போட்டே போவாயே அண்ணே என் அண்ணே உன் துன்பமெல்லாம் நீங்குமே அன்னே என் அண்ணே அருமையான பாட்டு ஏன் மொழி கடவில்லை பண்பாடு கடவில்லை இசை கடவில்லை என்று சொல் அது போயிட்டு நிலத்தையும் குட்டிச்சோட அடிச்சிட்டோம் வர்ற தண்ணியும் வரப்போறதில்ல இனிமே நம்ம பண்ண போறோம் இந்த உழவுங்கிற அதிகாரத்தை சொல்றதுக்கே அருகதே இல்லாப்படி முருகா முருகா எப்படி வாழப்போறோம் எப்படி வாழுங்கிறது நம்ம கையில இல்லை அப்படின்னு ஆனா அந்த காலத்துல உழவோருள் ஏர் உழவோருள் நல்லான் நல்ல வேளாண் குடியில பிறந்து நல்ல உழுதொழில செய்கின்றவனான் அது பாட்டுக்கு அருமையா பொன் குடிக்கும் முடியான அந்த விவசாயம் செய்யக்கூடியவனான் அப்படிப்பட்டவன் பெயர் அடியார்க்கு நல்லான் அடியாருக்கு நல்லார் பெயர் உண்டு அவர் அறத்திற்கும் அடியவர்களுக்கு மட்டுமா நல்லவன் இந்த அறம் என்ற ஒன்றிற்கும் நல்லவன் புகழ் என்ற ஒன்றிற்கும் நல்லவன் அது என்ன அறத்தையும் எடுத்துக்கிட்டாரு அறத்தையும் எடுத்துக்கிட்டார் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய்பெறுவது இங்க அவர் பிடி மாதிரி சொன்ன ஒரு ஆள் கிடையாது எந்த ஒன்று எடுத்தாலும் இல்ல இடத்துல வந்துட்டோம் அந்த காலத்தில் காய்வி வாங்கிட்டு போலான்னு சாமி ஆரான்னு பார்த்தோங்க நடக்கலைனர் இல்வாழ்க்கை ஆற்றின ஆனா இல்வாழ்க்கை ஆற்று அறத்தாற்றின் ஆற்றுனா புறத்தாற்றில் போய் பெறுவதா நேபாளமா அங்கே போயிட்டு இருக்கிற நல்ல வீட்டிலேயே இருப்பா மணிய மக்களோடு இருப்பா ஆனா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்று அண்டர்லைன் கோ அறம் புகழ்ம் வாழ்க்கைண திருக்குற ஒன்னாவது படிக்கப்படாதா திருக்குறள் ஒன்னாவது படிக்கப்படாதா இந்த நாடு உறுப்பிடும் இந்த நாடு உண்மையா உறுப்பினும் அதாவது படிக்கணும் வாழ்க்கை தொழில்குறி வாழ்ந்தனுடைய பயன் என்ன இருபத்தி நாலாம் அதிகாரம் ஈதல் இசைப்பட வாடுதல் இவ்விரண்டும்து ஊதியமில்லை உயிர்க்கு புகழ் பட வாழாதா தன்னோவா தம்மை இகழ்வாடே நோவதவன் உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார் கொண்டு ஈவார்பியல் நிற்கும் புகழ் கொட்டிருக்கார அந்த புகழ் தான் இல்லறத்தினுடைய தலையாய நிலை அதனால அறத்திற்கும் புகழ்க்கும் நல்லான் என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஆளா அந்த ஆனா யாழ் ஆறத்திற்கு இனிமே அடுத்தது என்ன இவ்வளவு பெரிய சிறப்பு இருந்தாங்கூட வீட்டில் என்ன இருக்கணும் திருவள்ளுவர் என் சுவாமி எல்லாம் சரி நான் எல்லிடத்துல இருக்கிறேன் வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு ஆரியினார் வீட்டுக்கு ஆறி எப்படிதான் இருக்காரு கொஞ்சம் போராதுன்னார் அப்ப நீ முன்னே நேபாளம் போயிருக்க வேண்டியதான் சிவ சிவ அண்ணா சார் தங்கத்தில் தங்கம்னார் இங்கே இருந்துடும் இல்லவள் மாண்பான அவன்லா இருந்துட்ட நீதான் சுவாமி அங்கதான் தகராறுனார் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை போராஜா நேபாளம் எனவே மனையால் எப்படி இருக்க அணையால் அறத்திற்கு அருள் போன்றவள் கணவன் என்ன நினைக்கிறான் வாழ்க்கைக்காக எந்த துணை நன்மைக்கு துணையா வந்தா நன்மைக்கு துணையா வந்தா அப்படிப்பட்டவள் ரொம்ப அருமையானவன் ஆன்ற கற்பின் மனையாள் என பெண்ணிற் பெருந்த கையா உள்ள கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெரிய மரவில் வழுவாத தருமசீலை பேரென்ன தெரியமானார் தர்மசீலை தருமமாய சீலத்தை உடையவள் அப்பா அறமே வடிவாக உடையவள் பாரியா சொல்ற மாதிரி ஞானமே வடிவாக இருக்கிற முருகப்பெருமான் அப்படின்னு அரண்றாரு இங்க தருமமே அறமே வடிவாக இருக்கின்ற சீலத்தை உடையவள் அவள் தர்மசீலையின் பேர் பேர் பாருங்க அடியாருக்கு நல்லாம் மனைவி பேரு தருமசீல ரெண்டு பேர் வாழ்றாங்களாம் பாடுகின்ற பொழுது மதிக்க இருக்கும் நீராள் என யாரும் நன்கு மதிக்கும் நீராள் அந்த ஊர்ல யாராவது கேட்டீங்கன்னா ஏயா இந்த அடியாருக்குள்ளார் வீட்டில் அந்த அம்மா இருந்த அந்த மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கணும் கற்புங்க அருந்ததுக்கு இருந்தீங்க காலில் வந்து விடணும்னா ஏன் புகழ் புரிந்த இல் இழுவோருக்கு இல்லை இகழ்வார் ஏறு போல் பேடு நடை வீட்டுக்காரி அப்படி போடணும் நாட்டு மக்கள் கற்பினாலும் அவர் சீலத்தினாலும் சிவ சிவ புரிந்த இல் இழவோர்க்கு இல்லை எது இகழ்வார் காலர் தூக்காதரா நீ காலர் தூக்கணும்னா அங்க நல்லா இருக்கணும் அவ அங்க நல்லா சுத்தி மடித்து உள்ள பின்பணி விடும் கடன் மிகுந்த பல இலக்கிய படிக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா இருக்கு அப்படி இருக்கணும் நுழையனுடைய நுழையனுடைய இருக்கணும் காலத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பாட்டு நடத்துவாங்களே இப்ப இன்னும் சொல்றேன் ரெண்டு பேரையும் நடத்தலாம் அவ்வளவுதான் சொல்றேன் அவ்வளவு இருக்க ஒண்ணும் இல்ல அடிய மனைவி வந்து தர்மசு அதே பண்ணி பண்ணி சொல்லுகிற அமைப்பு இப்படி அல்லவா இல்லறம் என்ற சொல்றேன் கவிஞனுடைய நோக்கம் வெறும் கதை கேட்கறது மட்டும் இல்ல அதன் வாயிலாக நாடு பண்பாடா இருக்கணுமே வளரணுமிங்கிற அந்த இயக்கம் தான் அப்படி இருக்கா இப்ப பாருங்க பில்லேருடவர் கடன் கொண்டு என்ன பண்ணுவான் தை அறுவடைக்கு வந்த உடனே என்ன செய்வார் மற்ற அன்பிற்று வில்லேருடவர் பயகுடின் கொளர்க்க சொல்லேரு பகை திருவள்ளுவர் வில்லேருளவர் சொல்லேரு சொல்லேருலாம் புலவர்கள் வில்லேருடவர் எல்லாம் இவர் என்ன பண்ணார் புரட்சி பில்லை ஏறாக உடையவர்கள் அரசர் எனவே அவன் என்ன செய்வான் முதல் முதல் இது இப்ப அரசாங்கத்தில் மாண்புமிகு அமைச்சர்லாம் இந்த பாட்டை கொடுத்துருக்க அப்படின்னு கே உங்களுக்கு செலுத்த வேண்டிய வரிய முதல்ல செலுத்தி இருக்கான் இப்படி மக்கள் வேணும் நீ இப்படி அல்லவா குடியீரை காத்திருக்கணும் அதுக்கான அதனால முதல் கடன் என்னன்னா அரசுக்கு கொடுக்க வேண்டிய கடனை முதல்ல கொடுத்துருவார் வில்லேயர் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்ன சொல்லி தென்புலத்தார் அது பெரிய தகராறு இருக்கிறது முன்னோருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நந்தி கடல் தெய்வம் விருந்து ஒக்கல் தான சொல்ல அரசனுக்கு கொடுக்க வேண்டிய கடலில் சொல்லல அரசுக்கு ஆறில் ஒன்று இறை கடனாதலின் அது கூறாரம் ஏன்னு நீ கொடுக்கலாம் கழுத்து கட்டி வாங்குவோம் நீ அது வாங்க மாட்டான் எனவே இதை கூட்டினார் அது தான் சகஜம் நெல் வந்து விவசாயம் வந்து கிஸ்து கட்டி செய்யணும் சேர்க்கிறார் சேர்க்கிறார் நாட்டு சிறப்பு சொல்லுகிறார் அரசு கொள்கை ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி எங்க நாட்டுல சோழ நாட்டில் இருக்கும் தை மாசம் அறுவடை அரசுக்கு கொடுக்க வேண்டிய கிஸ்து கிஸ்து மற்றதெல்லாம் கடன் கடை வாங்கினாங்க பக்கா நாமத்தை போட மாட்டாங்க அதெல்லாம் இருதா நூற்றாண்டுல வச்சுங்க எங்க நூற்றாண்டுல கிடையாதுங்க ஏன் மாண்புமிகு அமைச்சர்ல முதல்ல சொன்ன அரசு கடன்கள் ஆற்றி மீதிய இது ஆறுல ஒரு பங்கு போச்சா மீதி அஞ்சு இருக்குது மிகுதி கொண்டு அறங்கள் பேணி இந்த திருக்குறள் அப்படி இழைக்கிறார் இழைக்கிறார் தென்புலத்தார் தெய்வம்ங்கிறதுலாம் ரொம்ப அருமையா செய்கிறார் எனவே இவன் அப்படி செய்தானாம் செய்துவிட்டு மற்றதெல்லாம் அறங்கள் செய்வான் என்று சொன்ன இப்படி சொல்லும் போது தொகை மாண்ட தொண்டர் சுவை ஆறு தழிய நான்கு வகை மாண்ட மாறுபடும் ரொம்ப அருமை சரி மீதி இருக்கிற பொருள் என்ன பண்ணுவாரு தினமும் நல்ல அடியவர்களுக்கும் வடியவர்களுக்கும் உணவு கொடுப்போம் பதினோரு மணிக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு தொடங்குச்சுன்னு சொன்னா ஏறத்தாழ பிற்பகல் நான்கு மணி வரைக்கும் உணவு போடுவான் இப்படி உணவு போடுவான் ஒரு பாட்டு பாரதிதாசனா வேற யாரும் பந்தவர் கலாம் வாரியந்து மே வள்ளலாயியோன் தமிழன் போயிட்டு அதெல்லாம் பாடினதெல்லாம் பாட்டோடவே வந்தவர்கலாம் கொடுத்தே வள்ளலாகியோன் தமிழன் அதனால பதினோரு மணிக்கு பந்தி போட்டதுன்னா நாலு மணி வரைக்கும் நான் பாட்டு சாப்பிடுவேன் கையில் இருக்கிற செல்வத்துக்கு ஏற்பட்டு போக மாட்டேன் நான் இங்கேயே இருந்துருவேன் திருமகளே உங்க வீட்டுல இருந்துட்டேன்னா அது பாட்டு கொடிக்கும் அதனால எப்படி ரொம்ப அருமையாக முகநமர்ந்து பொண்ணும் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு சரி சரி உட்காருங்க சார் ஏ எடுத்து வீடா சாத்த அப்படி வாங்கையா என்று சொல்லுமே தவிர மூஞ்ச கடுக்கடுப்பா வச்சுக்கிட்டா ஆறாம் தப்புன்ட்டேன் சரி உக்காந்தவங்க யாரு சார்னு கேட்டான் அங்கதான் அனுபவம் உட்கார்ந்தவங்க யாருன்னு கேட்டான் நாலு நாளைக்கு முன்ன கற்பழிச்சவ ரெண்டு பேர் நல்லவன் கொலை பண்ணவ ரெண்டு பேர் அவனுக்கு போட்ட சத்தியம் உருப்படாது முகநமர்ந்து நல்விருந்து ஒம்புவான் இல்லை நல் விருந்து செய்யால் உரையும் என்று சொல் திருவள்ளுவர் விஞ்ச முடியுமா அதனால் அப்படி இவன் என்ன செய்தான் அந்த மாதிரி பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சுன்னு சொன்னா எத்தனை பேர் எவ்வளவு பேர்னாலும் சாப்பிடலாமா எப்படி சாப்பாடுனர் பதினோரு மணிக்கு போடுற சாப்பாடு எப்படியோ அதே மாதிரி நாலு மணிக்கு இருக்கும் சார் அந்த முதப்பந்தி ரெண்டாம் பந்தி சரியா இருக்குங்க மூணாம் பந்தி ரசம் ரசமா இருக்காதுங்க பைப்பு தண்ணி தானுங்க அப்படி கூடாது பாயசம் முந்திரி பருப்பே இருக்காதுங்க சாம்பார்ல ஒண்ணுமே இருக்காது அது சாம் பார் செத்து பார் அப்படி அப்படி கூடாது பதினோரு மணிக்கு எப்படி நீங்க அந்த மாதிரி உருளைக்கலங்கறியும் பருவலம் பாயசத்தில் அப்படி ஒவ்வொரு கரண்டிலையும் ஒரு இருபது இருபது முந்திரி பருப்பு மிதக்குனும் இந்த மாதிரி பதினோரு மணிக்கு போட்டீங்கன்னா நாலாவது நாலு மணிக்கு போடுற அந்த பத்தாவது பந்தியும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் மிதக்குனும் முந்திரி பருப்பு அப்படி கொடுத்தா எங்க பையன் சமயத்தில் இப்படி நடக்குமா இந்த ஒரு மணி நேரமாவது இப்படி பேசாம இருறா சாப்பிடு முந்திடுங்கிறது வெளியில போனாதான் ஒரு மணி நேரம் உண்டி மறுத்து பாருங்க வேண்டுமென்றே செய்கிறார் நானா திருக்குறளை வரவழைக்கல உண்டி மறுத்து அது என்ன உண்டி மறுத்து ரொம்ப அருமிங்க மாறுபாடுல்லா உண்டி மருத்துவின் ஊறுபாடில்லை உயிர்க்கு ஒரு திருக்குறள் மருந்துங்கிற அதிகாரத்தில் என்னன்னாலும் மாறுபாடு இல்லா உண்டின் நீங்க முன்ன சாப்பிட்டதுக்கு பின்ன சாப்பிடறது மாறுபாடு இல்லாதான் இருக்கணுமா அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அந்த கதை சொல்லுவாங்களே எங்கில பால் சாதம் எப்படி இருந்தா சாப்பிடலாம் பால் சாதம் எப்படி சாப்பிடுது நல்ல வத்த குழம்பு போட்டு புளி குழம்பு தின்னு நல்ல ஒரு அரைப்படி புடிச்சிட்டு பால் ஊத்திங்கன்னா அவ்வளவும் கிடைக்கும் புளிக்கும் பாலுக்கும் அவ்வளவு நேர்ஸ்ட் என்ன பண்ணு ராத்திரில பால் ஊற்றி சாப்பிடும்னா ஒன்னு ஒரு புளி இல்ல கறி கூட்டு வீட்டு சாப்பிட்டு புளியே இருக்காது துரோகி பாலு அது இல்லை அருமையா சாத்து போட்டு பாலை ஊற்றியே சாப்பிடு அது மாறுபாடு இல்ல உண்டி உண்டி மருந்து ஆமா அப்படி பல பேர் பல சொல்லுவாங்க எங்க வீட்டில அப்பா வந்து அதுல பால் சாப்பிடணும்னா குழம்ப மூத்த கூடாது வெறும் பால் தான் அது போல எலுமிச்சி மலம் இருக்குது எலுமிச்சி மலத்தை பன்னெண்டு மணிக்குள்ள புளிஞ்சு குடிச்சோம்னா பித்தத்தை அடக்கும் பன்னெண்டு மணிக்கு மேல தூக்கிவிடும் மாறுபாடுறதுக்கு பின்ன சாப்பிடறது மாறுபாடு இல்லாம இருக்கணும்டா அதை சாப்பிட்டீங்கன்னா உருபாடு இல்லையா உயிருக்கு ஒரு ஆள் எழுதுனா ஒரு ஆள் ஏ மாறுபாடு இல்லா உண்டி மாறுபாடு இல்லாத உண்டியை மறுத்து நீக்கி மாறுபாருடைய விளையாடி இருக்காங்க திருமடங்கள் தந்த அருப்பொடை எவன் பதிச்சாமல் அஞ்சு போட்டு திருப்பனந்தாள மடம் உரை கொத்துன்னு பதிச்சது தர்மயாதி பதிச்சது படிச்சாதானே அதுதான் தொடமாட்டது நம்ம இல்லையே வைரமுத்தோடு நின்று போயிடுச்சு அதுக்கு மேல போக மாட்டோம் மாறுபாடு இல்லாத உண்டிய சாப்பிடுன்னு சொன்ன மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து மாறுபாடு இல்லாத உணவினை மாற்றி எனவே மாறுபாடுடைய உண்டியை உன்னின் உண்டால் ஊறுபாடில்லை உயிருக்கு அதுக்கு வேற பொருள் வேற பொருள் என்ன ஸ்வீட் சாப்பிட்டா என்ன சாப்பிடுவோம் காரம் அதான் அல்வா சாப்பிட்டீங்க அத வைங்க அப்ப மாறுபாடு என்பது சுயினால் மாறுபடலாம் பண்பினால் மாறுபடக்கூடாது உன்ன சாப்பிட்ட சாப்பாடை பின்ன சாப்பிடற சாப்பாடு பண்பினால் கெடுத்துடக் கூடாது ஆனா சுவையினால் டேஸ்ட் இல்லை அதை பாரு பண்ண கால என்ன இட்லி சரி ராத்திரிக்கு என்ன அப்படின்னா பூரினா தேவைலாம் அதே இட்லி தானே அதே இட்லி தானே மாறுபாடு வேணும் என்னது இட்லி இப்ப பூரி நாளைக்கு தோசை நாளைக்கு என்ன பொங்கல் அதான் மாறுபாடு இல்லா உண்டி வருது அப்படி சொல்லணும் வருது அது முறைதானே இப்படி எல்லாம் விளையாடினாங்களே விளையாடினாங்களே நான் உணவருத்தினாராம் அவர் அடியா இருக்க வரலாறு ரொம்ப சின்னது இருந்த பொழுது என்ன எப்பவுமே ஒன்று உண்டு அது பெரிய பிராணத்துக்கு இவ்வளவு அழகா வந்து விருந்தெல்லாம் கொடுத்து சாப்பிட வைத்தார்களால் வைத்த போது அவர்களுக்கு செய்தார் வறுமை வந்ததல்ல வறுமை வரும்படியாக செய்தார் நம்மால் என்ன பண்ணுவான் பட்டிமன்றாலே சோதித்தார் சோதித்தார் இந்த வரவே சொல்லே வரப்படாதுன்னு சொல்லியிருக்கிற ஏன்னு கேட்டா சோதிப்பது என்பது நமக்கா புத்தி இல்லாத வச்சுக்கிறோம் ஆண்டவன் உன்னை பண்பாடு பார்த்தவனே அறிஞ்சா அறிவனா ஒரு கழிவு வச்சு சோதிக்கிறது கிடையாது தொண்டரை விளக்கம் காண்பான் இவர் செல்வ காலத்தில் இப்படி செய்தத மட்டுமில்லாமல் வறுமை காலத்திலும் செய்வார் என்பதை உலகம் அறிவதற்காக அறிய வேண்டும் என்பதற்காக செய்தார் நம்ம ஆண்டவனே அல்ல அவன் நம் போல அறிவதை மட்டமானவன் தான் தொழிலாளர்களிடம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் சொன்னார் விளங்கிய அறிவனுக்கு சோதனை இருக்கு அதனால இவர் இப்படி எல்லாம் செய்தார் வறுமை காலத்திலும் இவர் இப்படித்தான் செய்ய போகிறார் செய்வார் என்பதை நாட்டுக்கு அறிவிப்பதற்காக அந்த வறுமையை வைத்தார் வந்தது ஒே வறுமை என்ன பண்ணுவார் ஒன்றும் பார்த்தார் ஒரு நாள் அது பண்ணுவார் அல்லது ஏதோ செஞ்சிருப்பார் செஞ்சார் நடக்கலை அதுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு பாத்திர பண்ணங்கள் போக்குவரத்து தியாதிகள் எல்லாம் செஞ்சா அதையும் ஒன்றும் காணும் இனிமேல் நல்ல தான் இருக்கார் பார்த்தா தானும் தன்னுடைய ரெண்டு பேரும் இது மாதிரி அறம் செய்து நம்முடைய வாழ்நாளில் இனி அறமே செய்ய முடியாமல் இந்த உயிரிலிருந்து என்ன வேண ஒன்னும் வேண்டாம் என்று நேர சொக்கனத்தைப் போன போய் விழுந்தாரி என்னுடைய தெரிஞ்சு எனக்கு எந்த தவிர செய்யலை நான் ஈட்டிய பொருளும் அறத்தால் வந்த பொருள் நான் கொடுத்ததும் அறத்திற்கே க செலவு பண்ணு இப்படி வறுமை வந்துட்டு இந்த நிலையும் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் என் முடியல பொருள் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி சொக்க விழுந்து ரெண்டு பேரும் முடியாது இனிமேத்த கதையை நீங்களே முடிச்சிடலாம் இனி கதையை நான் விழுந்தார்தான் அந்த பறிவு பெருமான் இல்லவா இப்படி எல்லோருக்கும் உதவிய ஒரு பெரியவன் இல்லை இல்லாத போது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே மீண்டும் இணைந்து வருந்துகிறான் என்று கருதி அதான் அகனமருந்து செய்யால் உறையும் அகனமருந்து செய்யாது செத்து கொடுத்தான் செத்தும் கொடுத்தான் சீதக்காதிதான் சொல்றீங்க பாரியை சொல்லும் போது சொன்ன நீ வந்த நேரத்துல எங்க ஆளுக்கு முன்னூறு ஊர் இருந்தது முன்னூறு ஊர்தே தன்பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்ற இதுக்கெல்லாம் ஒரே வேணுமா புறநான ஒரு நாம வேற ஒரு திரையை போட்டுக்கிட்டு தமிழ் வழங்காது இந்த பொருள் திரை போடுற பாருங்க தப்பு முன்னூறு ஊருத்தையே தன்பரம்பு நன்னாடு எங்க பாரிக்குடியது முன்னூறு ஊருடையது சார் ஆனா முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யானும் பாரியும் உடம்பியிருந்தார் கபிலர் பாவன் நான் இருக்கிறப்பா எங்க கபிலர் இருக்க பாரி பா அப்ப நான் ஒன்னும் பெற முடியாத பாரியும் அறம்புண்டு பரிசிலர் இறப்பின் வாரியன் என்ன்தான் அவர் என்ன ஒரு கால் நீயே பரிசலாக வந்து அறம் கருதி வாரியே நீயே எனக்கு எங்க வீட்டுக்கு வந்துடும் கேட்டீங்கன்னா தான் வந்துடுவான் இவ்வளவுதான் இப்படி எல்லாம் கொடுத்தாரு அதனால இங்கே போய் நேரா பெருமானி இது நான் அப்பொழுது பெருமானிகளுடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்று கேட்டு இன்பம் எய்தி கிளறு விம்மிதனாகி வேதப்பாட்டின் பயனை பணிந்து இல்லமடைந்து பண்டையீட்டும் பெருமான் சொன்னா நான் ஒரு உளவா கோட்டை அதாவது எடுக்க குறையாத ஒரு பொன் மூட்டை அல்லவா இந்த பொன் நெல் இருக்கிற மூட்டையை கொடுக்கிறேன் இதை கொண்டு போய் உங்க வீட்டில் வை ஆனால் நான் கொடுப்பது ஒரு மூட்டை தான் நீ அதை நல்லா வழிபாடு செய் அதில் அதில் இருக்கிற நீ நெல்லை எடுத்தீன்னா எடுக்க எடுக்க எடுக்க எடுக்க குறையாது எடுக்க எடுக்க குறையாது என்று சொன்னதான் அந்த நேராக வீட்டுக்கு போனால் போனால் ஒரு மூட்டை அப்படியே நெல் இருக்கிறது எப்படி இருக்கும் உனக்கு அதனால் வானாறு சூடி தரு கோட்டையை வைகள் தோறும் பூ நாறு சாந்தம் புவை ஒன் சுடரு கொண்டா தெய்வம் தந்த பொருள் அல்லவா அதனால அதான் திருவள்ளுவர் சுந்தர் குடி என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்றுத்தான் முந்திரும் திருவள்ளுவர் சுந்தர் உன்னுடைய குடியை அல்லது உன்னுடைய கொள்கையினை வந்து தவறாமல் நிறைவேற்றினா தெய்வம் கோமனத்தை இது கட்டிட்டு வந்து என்ன சார் வேணும் என்று கேக்குமா என்னென்னு கேட்கணும் அப்படி ஒரு திருக்குள் என்னன்னு கேட்டா அருமையா நெல் கோட்டையை எடுத்துக்காலையில் வணங்கி அந்த பெருமானை வழிபாடு செய்வது போலவே அவன் கொடுத்து வழிபாடு செய்து அர்ச்சனை எல்லாம் செய்து சாம்பரான போட்டு பிறகு எடுப்பானாம் அந்த நெல்லை வைகள் தோறும் பூனாறு சாந்தம் புகை ஒன்றுடர் கொண்டடிச்சித்து ஆனாத செவ்வி அடிசற்கும் அதற்கு வேண்டும் விலைக்கும் அது நல்க வாங்க நெல் வந்துட்டு விறகு வேணுமே காய்கறி வேணுமே சாம்பார் ரசம் வேணுமே இந்த நெல்லாம் இந்த நெல்ல ஒரு பகுதியை விற்பான் விற்றுட்டு மளவா எல்லாம் வாங்கிடுவான் மூலதனம் இதை வைத்துக் கொண்டு மாதிரி பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சேன் பந்தி நான்கு மணிக்கு நிறைவுபடும்படியாக நான் கருவி விலைக்கும் அது நல்க வாங்க யாராருக்கெல்லாம் கொடுத்தான் மின்னார் சடையான் தமர் நல்ல பக்தியா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தான் பக்தியார்களுக்கு கொடுத்தான் ஆய்ந்தவர் நல்ல நுண்மான்ளை படம் உடைய புறவர்களுக்கு கொடுத்தான் வர் நல்ல மறைகளை ஓதி விடாமல் பாராயணம் செய்யறவங்களுக்கு தென் நாடர் தென் நாடர் தென்புலத்தார் தென்புலத்தார் தெய்வம் பெருந்தோக்கள் மரப்பா மறக்கமணி திருவள்ளுவரை மறந்த புலவர் எவருமே இல்லை தன் மேதல்லையாக கொண்டுதான் அத்தனை பேரும் பாடனாங்களுக்கு அவரை மறந்தவரோ துறந்தவரோ யாருமே தென்னாடர் அடுத்தது பாருங்க தெய்வம் தென்புலத்தார் தெய்வம் தெய்வம் அப்படியே இருக்குது தெய்வம் விருந்து திருக்குறள் ஒக்கல் அப்படியே இருக்குமா கருத்தை முகந்ததல்ல சொற்களையே முகந்தது சொற்களையே கருத்து எடுத்துட்டா ஏன் சார் ஒரு கருத்து ரெண்டு பேர் கூடாது சொற்களே எடுத்துருக்காப்பா சொற்களே எடுத்து அதனாலதான் திருவள்ளுவர் சமயத்துறையில் இருந்தவங்க திருவள்ளுவரெல்லாம் புறக்கணிக்கிறது அது எனக்கு விரும்புறது அவர் சும்மா கருவிய நூல் தானே அதெல்லாம் மடையன்னு சொல்றது நாம் வணங்குகின்ற திருமுறை ஆசிரியர்களும் நாம் வணங்குகின்ற சந்தானாச்சாரியர்களும் தாம் வணங்கும் தெய்வம் திருவள்ளுவர் மருந்தருட ஆமா சித்தாசாத்தர் எடுங்க